الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمه من الله لندلهم ولو كن دفلا قليلا القلب لن فلوا من حولي فف انهم بستغفر لهم وشابرهم في الامر صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ان المؤمن يدرك بحسن خلقه درجه الصائم القائم فواه عبد الله او كما قال عليه الصلاه والسلام ان يتبغلون ولولا ان الله جل سبحانه وتعالى وكير تاجتم சரவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் இணையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக உனித ஜிம்மா கடமியை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளி வாசலில் அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச வாழ்க்கை ஆகவத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை நிலையான வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை அக்கான வாழ்க்கை இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் பட்டம் பதவிகள் சொத்து எம்மை விட்டு போய்விடும் அல்லது அவைகளை வைத்து திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஒரு வரும் குடும்பத்தார்கள் சூழலிருந்து அல்லது பிரலாபித்து அல்லோட கல்லோடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் டாக்டரும் கைவிட்டு விடுவார்கள் கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும் குடுப்பாட்டுவார்கள் கவஞ்செய்வார்கள் தொடுவிப்பார்கள் கொண்டு மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் புதை கூடிய ஒரு சிறிய இடம் இறுக்கமான நெருக்கமான ஒரு இடம் இருள் நிறைந்த இடம் புழுபூச்சிகள் நிறைந்த இடம் அங்கேயுடைய காசி பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து செய்ய முடியாது அந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று என்றால் அதுதான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இரையாச்சும் பயம் அந்தாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள் விசேஷமாக அஞ்சு நேர தொழுகிய பேடுதலாக தொழுது கொள்வது சுன்னத்தான தொழுகைகள் நபிள் தொலைகைகளை நிறைவேற்றிக் கொள்வது கொடுக்கல் வாங்கல்களை ஏமாற்றி துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலாலை பேணி செய்து கொள்வது குடும்பத்தார்களை சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி தூரமாக்கி விடாமல் கோவிச்சு கொள்ளாமல் அவர்களை உறவை பேணி நடந்து கொள்வது ஊர் மக்களோடும் அந்நிய மக்களோடும் பிற மக்களோடும் அன்பாக பண்பாக இலக்கமாக நடந்து கொள்வது இவைகள் தான் கால் மாட்டிலும் தரமாட்டிலும் வடதிலும் வடதிலும் இருந்து எமக்கு மட்டுமல்ல நாளைய பயங்கரமான பட்டத்தில் கேள்வி கணக்கை லேசாக்கி வலதுகரத்திலே பட்டோலை கிடைக்கப்பெற்று சுராத்தல் முஸ்தட்டையும் பாலத்தையும் மின்னல் வேகத்தில் அடைந்து நிரந்தரமான சொர்க்கத்துடைய இன்பகரமான வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் இந்த தக்குவாவும் இந்த சாலிகான் அமல்கள் இருந்தார் எனவே இந்த கொஞ்ச கால வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில அட்ப சொற்ப இன்பங்களுக்கு பட்டம் பதவிகளுக்கு சொத்து சுகங்களுக்கு ஏமாந்து விடாமல் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு இருக்கக்கூடிய காலத்தை விபாதத்துகள் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடு எகலாசோடு செய்து கொள்ளும்படி எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கணேந்துக்கும் மதிப்புக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பை சகோதரர்களே நான் இன்றைய இந்த கொக்குபாவிலே நாம் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம் இந்த நாடு எனக்கு என்ன செய்திருக்கிறது இந்த நாட்டிலே சென்ற காலங்களிலே எங்களுக்கு என்ன நடந்து இருக்கிறது வரக்கூடிய காலங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தேர்தல் முன்னோக்கிக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலுடைய கட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் விடயங்களை முன்வைத்தால் நன்னமென்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையிலே வல்லவன் அல்லாஹூ சுகானுத்தாலா இந்த கொத்துபாவை கேட்டு பிரயோசனம் அடைந்து கொள்ள அருகுரிவானாக அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இந்த நாட்டுக்கு பிரித்தானியர்களுடைய ஆட்சியை பாதுகாத்து ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு மாறியதை வரலாறு நாம் படிக்கிறோம் எண்ணியமானவர்களே அந்த சுதந்திர போராட்டத்திலே எமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து நிம்மதியாக நாம் சந்தோஷமாக நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டு பெரும்பான்மையோடு பாடுபட்டவர்களே முஸ்லீம்களும் குறிப்பிட்ட படித்த துணை சார்ந்த அதிகமானவர்கள் அந்த சுதந்திரத்துக்காக பெரும்பான்மையோடு சேர்ந்து போராடி இருக்கிறார்கள் போராடித்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் வினியத்துக்குரியவர்களே ஒரு வார்த்தை அங்கே கேட்கப்படுகிறது அந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்ட டிவி டாயா இடத்திலே கேட்கப்படுகிறது உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்களால் கேட்கப்பட்ட பொழுது நீங்கள் எங்களுக்கு இந்த நாட்டை விட்டு நீங்கி போவதுதான் எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களோடும் சகோதரர்கள் அவர்களோடு நிம்மதியாக வாழ முடியும் நீங்கள் நாட்டை விட்டு போய்விட்டால் போதும் என்ற ஒரு வார்த்தையை புலங்கி இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்திலே இருந்து இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களை மதித்து அவர்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்றுதான் அந்த ஆங்கிலேயர்களிடத்திலே கூட கூறியிருக்கிறார்கள் எனவே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்களும் சேர்ந்துதான் ஈடுபட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று இருக்கின்றார்கள் அது ஒரு பெரிய அம்சமாக முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த பணிகளில் உண்டாக எழுந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்திக் வேண்டும் என்று நினைக்கிறேன் கண்ணியமானவர்களே அதேபோன்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களிலே இருக்கக்கூடிய இடங்களை அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்க பணிகளை செய்துண்டு தொடர்ந்து செய்து கொண்டுவதற்கு மிகவும் உறுதுணையாக அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய அதிகாரிகளோடு அரசாங்கத்தோடு மிகவும் அந்நியுன்னியமாக நெருக்கமாக இருந்து தேவையானவை பல கோடிகள் பெருமதியான இடங்களை கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் அதாவது கொழும்புடைய மியூசியம் இதில் முஸ்லீம்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒருடமாக இருந்து கொண்டிருக்கிறது கன்சர் ஹாஸ்பிட்டலிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை எம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து இந்த நாட்டுக்கு சேவையாக அதை மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுபோன்று இன்னொரு என்ன விடயங்களை எல்லாம் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சென்ற காலங்களிலே இந்த பெரும்பான்மை மக்களோடு ஆட்சியாளர்களோடு சேர்ந்து தேவையான ஒத்துழைப்பைகளை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அது இன்றும் இல்லாமல் இல்லை நிறைய ஆஸ்பத்திரிகளுக்கும் தேவையான கட்டங்களிலேயும் நாட்டுக்கு எது தேவையோ அதை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது கணியத்துக்குரியவர்களே இந்த நாட்டுடைய தேசிய கொடியை உருவாக்குவதற்கு அமைப்பதற்கு முஸ்லீம்களும் அதனுடைய ஆலோசகர்களாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று கண்டி பேராதனே அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தையும் இந்த இடத்திலே அமைக்க அக்பர் குழுவினர்கள் அவர்கள் சேர்ந்து செயல்பட்டதனாலதான் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திற்கு அக்பர் ஹோல் என்று அங்கே பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே இதுபோன்று பல விடயங்களை இந்த நாட்டு சென்ற காலத்தில் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பெரும்பான்மை சகோதரர்கள் சேர்ந்து நாட்டு நாட்டுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் அதே போல அன்புக்குரியவர்களே எல்லாவையும் இந்த நாட்டிலே வந்த ஆட்சியாளர்கள் சென்ற காலத்திலே இருந்த சிங்கள மன்னர்கள் ஆட்சியாளர்கள் அவர்களோடும் நம்பிக்கையோடும் நாணயத்தோடு நடந்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்து அரபு நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்காக வேண்டி வந்த அரபியர்கள் அவர்கள் வியாபார நோக்கத்தை மட்டும் கொண்டிருக்கவில்லை வியாபாரம் செய்தார்கள் மற்றவர்களை போன்று இந்த நாட்டிலிருந்து எதையும் சூறையாடி செல்லவில்லை வந்து வியாபார தந்திரங்களை இங்கே மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அழகான முறையிலே நம்பிக்கையோடு நாணயத்தோடு வியாபாரம் செய்தார்கள் அது மட்டுமல்ல அந்த வியாபாரத்திலே வியாபாரத்தோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் அவர்கள் இங்கே பெரும் பெரும் அரசர்களுக்கு அந்த சிங்கள ராஜாக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு வைத்தியமும் செய்திருக்கின்றார்கள் அந்த வைத்தியத்துறையிலே மிகவும் நிபுணர்களாக யூனானி வைத்தியத்தின் மூலமாக எத்தனையோ பெரும் நோயாளிகளை கொலப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்திலே ஒரு ராஜாவுடைய மறைவிக்கு ஒரு ராணிக்கு நோய் வந்த பொழுது யாராலும் குணப்படுத்த முடியாத கட்டத்திலே அந்த யூனானி வைத்தியத்தின் மூலமாக அங்கே வைத்தியம் செய்து அந்த நோயை குணப்படுத்திய காரணத்தினாலே பெரும் சன்மானங்களும் பெரும் பட்டங்களும் அந்த நேரத்திலே கொடுத்து கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே எல்லாவும் நல்லே அது மட்டுமல்ல அந்த நேரத்திலே ஆட்சியாளர்களுக்கு சமையல்காரராக நம்பிக்கையாக இருந்து சமையல்காரர்களாக தான் அவர்கள் வைத்து சமையல்காரர்களாக வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலர்களாக மெயின் செக்யூரிட்டியாக முஸ்லீம்களை அந்த கட்டத்திலே அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இணையத்துக்குரியவர்களே வைத்தியர்களாக பாதுகாப்பு பழைய பாதுகாப்பாளர்களாக இப்படியாக எல்லாம் செய்தது மட்டுமல்ல நீங்கள் திருகோணமலையாக இருக்கலாம் கண்டியாக இருக்கலாம் பண்டுவனையாக இருக்கலாம் அல்லது காலி கோட்டையாக இருக்கலாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே முஸ்லீம்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சூழாலே அவர்களுக்கு பக்கத்திலே சூழாலே குடியமர்த்தி முஸ்லீம்களை நம்பிக்கையுள்ளவர்களாக அவர்களுக்கு பாதுகாப்புள்ளவர்களாகத்தான் அன்றே அந்த மன்னர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் முஸ்லீம்களை சூழாலே குடியமர்த்தி வாழ வைத்து இருக்கிறார்கள் இப்படியாக அன்றைய அந்த முஸ்லீம் சகோதரர்களை மிகவும் நம்பிக்கையோடு அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினாலே ஆட்சியாளர்களோடு நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொண்ட காரணத்தினாலே அலமதுல எனக்கு இந்த நாட்டிலே தேவையான எத்தனையோ உரிமைகளை எல்லாம் அவர்கள் அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அன்பு கூறிய அல்லாவின் நல்லடியார்களே பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழகத்திலிருந்து பாடசாலை முட்டும் தேவையான அத்தனை உரிமைகளையும் பெற்று இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அவர்கள் அன்று அவர்கள் நடந்து கொண்ட நன்னம்பிக்கைதான் காரணமாக இருந்திருக்கின்றது பல்கலைக்கழகத்திலே அதாவது விசேஷமாக ஃபெக்கல்டி இஸ்லாம் ஃபெக்கல்டி அதாவது அரபு பெக்கல்டி என்றும் இஸ்லாம் ஃபெக்கல்டி என்றும் தனியான அமைப்புகள் அமைத்து முஸ்லீம்களுடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதற்காக காரணமாக அந்த உரிமைகளை அங்கு பெற்றிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அது மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கு தனியார் சட்டம் என்றே அலகா இன்று நாடலாவிய ரீதியிலே அந்த தனியார் சட்டத்தின் மூலமாக எத்தனையோ விடயங்களே பிரயோசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே சபை என்றும் சட்டம் என்றும் வகுப்பு சட்டத்துக்கு கீழே வரக்கூடியது அரசாங்க சொத்து போன்று அதனை பெற்றுக் கொள்வது மிக லேசான அமைப்பிலே அந்த வகுப்பு சபையும் வகுப்பு சட்டமும் எங்களுக்கு சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சொத்தாக பிரயோசனமாக அமைந்திருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது அதை அன்றைய காலத்தில் ஆட்சியாளர்களோடு அரசர்களோடு அந்த மக்கள் நடந்து கொண்ட நம்பிக்கையும் காரணமாக கிடைத்த இருந்து கொண்டிருக்கின்றது இதேபோல அன்புக்குரியவர்களே விவாக பதிவாக இருக்கலாம் அதாவது காலி கோடுகளாக இருக்கலாம் இப்படியாக எத்தனையோ சட்டங்கள் வராசத்து பாக பிரிவினை சட்டங்களாக இருக்கலாம் முஸ்லீம்களுக்கு தனியான அமைப்பிலே கிடைக்க பெற்றிருப்பது என்று சொன்னால் இந்த நாட்டிலே கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு உரிமையாக இருந்து இப்படியாக பக்கத்து நாடுகளிலே இல்லாத அமைப்பிலே கூட வானொலி மூலமாக எங்களுக்கு தனியான அமைப்பிலே வானொலியுடைய எங்கள் செய்திகள் வானொலியுடைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தனியான அழகு எனக்கு தரப்பட்டு இருக்கின்றது என்றால் இது லேசான ஒன்றல்ல அன்புக்குரியவர்களே பக்கத்து நாடுகளிலே இல்லாத ஒரு பெரிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அன்புக்குரியவர்களே எங்களுடைய பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் ஒன்று கொக்கள் ஊர்களிலே பள்ளிவாசல்களிலே என்ன சப்ஜெக்டிலே என்ன தலையங்கத்திலே கொத்துமாக்கள் ஓத வேண்டுமோ அதை தயாரித்து ஊருக்கு நாட்டுக்கு நிலைமைக்கு தேவையான கொத்துமாக்களை வழங்க முடிந்த ஒரு சுதந்திரமான ஒன்றை எம்முடைய நாடு பெற்றிருக்கின்றது என்றால் பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளிலே அரசாங்கம் எதை கொடுக்கின்றதோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர நினைத்ததை பேச முடியாது அப்படியான ஒரு சுதந்திரத்தை எம்முடைய நாடு பெற்றிருக்கின்றது அதே போன்று பள்ளி வாசல்களில் பாங்கு சொல்வது பகிரங்கமாக பாங்கு சொல்வது இந்த கொழும்பாக இருக்கலாம் கண்டியாக இருக்கலாம் அதாவது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊருக்கு பகுதிகளாக இருக்கலாம் தருவசாதாரணமாக காலையிலே சுபகலையும் மற்ற நேரங்களிலேயும் காது வெடிக்கும் அளவுக்கு நாங்கள் சுபகு தொழுகிக்கு ஒரு சிலர்கள் போகாமல் இருப்பதுதான் குறைய பாங்கு சத்தம் காது வெடிக்கும் அளவுக்கு பாங்கு சத்தம் ஒழிக்கப்படுவதென்றால் இது சாதாரண ஒன்று அல்ல எவ்வளோ பெரிய உரிமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே அதை எடுக்க வேண்டும் அன்புக்குரிய அல்லாவின் நல்ல இதே போன்று நீதிமன்றத்துக்கு தொப்பி போட்டுக் போக முடியும் என்ற உரிமை சென்ற காலத்தில் உள்ளவர்கள் வாதிட்டு பெற்றோரும் உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படியான ஏகப்பட்ட உடை கலாச்சாரங்களாக இருக்கலாம் உடிகளை உழைப்பதாக இருக்கலாம் பள்ளிவாசல்கள் அமைப்பதாக இருக்கலாம் மதரசாக்கள் சங்கங்கள் அமைப்புகளை ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம் இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடிந்ததாக கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரும் உரிமைகளை அதாவது முஸ்லிம் சிறீலங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை ரோணா தேவராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அதாவது கொண்டு பல்கலைக்கழகத்திலே சிரேஷ்ட விரும்புவதாக இருந்து அவர்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் முஸ்லீம்களுக்கு ஏகப்பட்ட உரிமைகள்ரியவர்களை இவ்வளவு நேரமாக முன்வைத்த முடியாத அளவுக்கு உரிமைகள் இருக்கின்றது இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்ன இதைத்தான் நாம் ஆராய வேண்டும் அன்புக்குரியவர்களே சென்ற காலத்திலே இந்த நாட்டிலே செயல்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கலாம் மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம் துறை சார்ந்த அறிவாளிகளாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்த வியாபாரத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம் அனைவரும் அன்பாக பண்பாக பாசமாக மற்ற மதத்தவர்களையும் மதித்து கண்ணியமாக இந்த நாட்டிலே நம்பிக்கையோடு நாணயத்தோடு செயல்பட்ட காரணத்தினாலேதான் இந்த அனைத்து வரப்பிரதேசங்களும் எமக்கு இந்த சிறப்புகளும் இந்த கண்ணியங்களும் இந்த உரிமைகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே அகலாக்காக பண்பாடாக நடந்து கொண்டார்கள் அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு இடங்களிலும் எங்கெங்க அது அன்றாதுபுரமாக இருக்கலாம் கந்தியாக இருக்கலாம் அது பொருள் இருக்கலாம் வவுனியாவாக இருக்கலாம் அல்லது ரத்ன இருக்கலாம் கொழும்பாக இருக்கலாம் காலியாக இருக்கலாம் மாத்தரையாக இருக்கலாம் ஹம்மத் இருக்கலாம் உலக நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த இடத்தை எடுத்து பார்த்தாலும் மெயின் டவுன்ல மெயின் டவுன்ல முகமரி உள்ள இடத்துல மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல பள்ளி வாசல் அமைக்கப்படுவது என்பது ஒரு லேசான விஷயம் அல்ல அன்புக்குரியவர்கள் ஏன் காரணம் என்ன காரணம் அந்த இடங்களிலே வாழ்ந்த வியாபாரம் செய்த முஸ்லீம்கள் அந்நிய மதவர்களோடு இந்த நாட்டிலே வாழ்ந்த பெரும்பான்மை சகோதரர்களோ மிக அந்நியன்னியமாக நெருக்கமாக நம்பிக்கையாக நடந்து கொண்டார்கள் அவர்கள் வேளாண் வெற்றிவிட்டால் அல்லது தேங்காய் ஆய்ந்து பிட்டு விட்டால் அல்லது கோப்பி கராம்புகளை அவர்கள் அதாவது பிடித்து விட்டால் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நேரடியாக முஸ்லீம்களிடத்திலே வருவார்கள் மாணிக்க கல் கிடைத்து விட்டால் முஸ்லீம்களை தேடி வருவார்கள் ஏன் நல்லவரை தருவார்கள் நம்பிக்கையோடு நடந்து கொள்வார்கள் ஏமாத்து தெரிய மாட்டார்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் இவர்கள் சரியான விலையை தருவார்கள் என்று அவர்களுக்கிலேதான் தேங்காயும் மாங்காயும் நெல்லையும் மாணிக்கக்கல்லையும் எதையும் விற்பதாக இருந்தாலும் முஸ்லீம்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தேடி வந்து கொடுப்பார்கள் நல்ல விலையை கொடுப்பார்கள் குறைகள் இருந்தால் பேசிக் கொள்வார்கள் வந்தால் உட்கார்ந்தால் இது என்ன குடிப்போம் குடும்பங்கள் எப்படி மகள் எப்படி மகன் எப்படி எப்படி எல்லாம் விசாரணை செய்தி அழகான முறையிலே அவர்களோடு பண்பாக நடந்து கொள்வார்கள் அன்பு கூறியவர்களே அல்லாவின் அவர்கள் கொண்டு வரக்கூடியவைகளுக்கு சரியான விலையை கொடுப்பார்கள் கொடுத்தால் அவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள் பணத்தை முதலாளி இந்த வீடு கட்ட வேண்டியிருக்கிறது மகளுடைய திருமணம் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால இதை வைத்துக் கொள்ளுங்கள் தேவையான கட்டத்தில் அந்த பணத்தை நான் வேங்கிக் கொள்கிறேன் எடுத்துக் கொள்கிறேன் என்று வங்கியாக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டுடைய முஸ்லீங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது பழைய சரித்திரங்களை எடுத்து பாருங்கள் இன்றும் சில கிராமங்களில் கிராமப்புறங்களில் இடங்களில் அந்த நம்பிக்கை நானையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்ல அப்படியாக நம்பிக்கையையும் நாணயத்தையும் வளர்த்த காரணத்தினாலே அவர்கள் கூட இடங்களிலே பாடசாலை கட்ட காணி வேண்டுமா இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் காணியை கொடுத்திருக்கிறார்கள் பள்ளி வாசல் கட்ட வேண்டுமா இதிலே பள்ளி வாசலை கொள்ளுங்கள் என்று மெயின் டவுன்ல பள்ளி வாசல்கள் கட்டுவதற்கு இடங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் துணையாக இருந்து கட்டுவதற்கு அவர்கள் மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இப்படியாக எம்முடைய மூத்தவர்கள் முதியவர்கள் அரசியல்வாதிகள் சென்ற காலத்திலே இருந்த துறை சார்ந்தோர்கள் மதத்தோடு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களோடு அந்நியன்னியமாக கண்ணியமாக நம்பிக்கையாக நாணயமாக நடந்திருக்கின்றார்கள் அந்த காரணத்தினாலேதான் இப்படியாக ஆரம்பத்திலே சொன்னது போல புலன் இருக்கலாம் அன்றாடபுரமாக இருக்கலாம் ரத்த இருக்கலாம் இருக்கூடிய குருநாகராக இருக்கலாம் எங்கேயும் இருப்பதற்கு அகலாக்கு எம்முடைய பண்பாடுகள் காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு ஒரு கடை கூட கஷ்டமாக இருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் வேண்டும் அந்த இடங்களில் கடைகள் திறப்பது கூட பள்ளி கட்டுவதை விட்டு விடுங்கள் அன்புக்குரியவர்களே வீடு குளக்க முடியாது கடையை துளக்கவும் முடியாத அமைப்புக்கு ஏன் மாற்றப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அதனால நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் சென்ற காலங்களிலே கூட சில சகோதரர்கள் சில சகோதரர்கள் நடந்து கொண்ட அதாவது மோசமான முறைகள் பள்ளிவாசலுக்கும் அம்மாவுக்கும் இன்னும் சங்கங்களுக்கு அமைப்புகளுக்கு வந்து முதலாளி மௌலவியவர்களே இது ஏமாற்றி விட்டார்கள் இப்படியான வாகனம் இப்படியான பணத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்தது இதுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள் என்று ஒரு சிலர்கள் செய்கின்ற அந்த குறையினால எல்லோரும் பாதிக்கப்படக்கூடியதாக சமூகத்திலே பெரிய குறை ஏற்படக்கூடியதாக கலைக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது இன்னும் சிலர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது சில வாலிபர்கள் ஆர்வத்தோடு அவர்களை திருமணம் செய்து இரண்டு போன்று பிள்ளைகளோடு இடை நடுவிலே விட்டு விடுவதனால போய தினங்களிலே அவர்களுடைய வணக்கஸ்தலங்களிலே பன்தலைகளிலே இப்படியாக மோசமாக என்னை விமர்சிப்பதற்கு காரணம் அன்புக்குரியவர்களே எம்முடைய ஒரு வாரிபர்கள் திருமணம் செய்துவிட்டு இஸ்லாத்துக்கு எடுத்து ரெண்டு மூன்று குழந்தைகளோடு அவர்களை அப்படியே உதறி தள்ளிவிடுகின்றார்கள் இப்படியான வாரிய குறைபாட்டினால குடுக்கல் வாங்கலுடைய பிரச்சனைகளினால நம்பிக்கை இல்லாமல் நாணயம் இல்லாமல் நடந்து கொள்வதனால துரோகங்கள் அநியாயங்கள் அவர்களுக்கு செய்கின்ற காரணத்தினாலே என்பதை முன்வைக்கிறேன் சென்ற காலத்திலே நம்பிக்கையோடு நடந்து கொண்டார்கள் இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டிய அத்தனை உரிமைகளும் எனக்கு வாரி தந்தார்கள் சந்தோஷமாக தந்தார்கள் காணிகளை தந்தார்கள் பள்ளிகள் கட்டுவதற்கு இருந்தார்கள் மெயின் டவுன்களிலே கட்டினோம் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லே கடைகளுக்கு வந்தால் கூட அழகாக விசாரித்து அவர்களுக்கு தேரீர் கொடுத்தோ குளிர்பானம் கொடுத்தோம் இது முதலாளி விலகூட இருக்கிறதே இல்ல மொகனே இது குறைச்சி கொடுங்க இவரென்று கடனுக்கு கேட்டால் கடனுக்கும் கொடுத்தோம் அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள் அவர்கள கடையை தவிர வேற எங்கேயும் போக மாட்டார்கள் அப்படியானவர்கள் தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள் கண்ணியமானவர்களே 95 வீதம் தொண்ணூறு 95 வீதம் என்று சொல்லலாம் நல்ல மக்கள் இருக்கிறார்கள் வேற நாடுகளோடு வேற நாடுகளுக்கு போய் பார்த்து வேற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்கள் ஈமான் மாத்திரம்தான் இல்ல மற்ற அடிப்படையிலே அகலாக்குள்ளவர்களாக பண்பாடுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த புத்தபாவிலே சொல்லிக் காட்டுகிறேன் அன்புக்குரியவர்களே எனவே எங்கட தவறு எங்கட குறைகள் அதைகளை நாங்கள் நீக்கி வரக்கூடிய காலங்களிலும் பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதோ தேர்தல் காலம் எம்மை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது இந்த கட்டத்திலே நாங்கள் சூரத்தோடு இருக்கக்கூடியவர்கள் விசேஷமாக தொப்பி தாடி ஜுப்பாவோடு இருக்கக்கூடியவர்கள் சூரத்துகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் ஒவ்வொருவரும் மிகவும் விழிப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது சென்ற கால சென்ற முன்னாலே ஏற்பட்ட சில நிகழ்வுகள் எம்முடைய சமூகத்துக்கு மிகவும் ஒரு ஒளிவான நிலைமை ஏற்படுத்துகின்றது சென்ற காலங்களிலே இந்த நாட்டிலே ஏற்பட்டியத்துடைய அந்த மோசமான நிலைமை அந்த தீவிர சிந்தனை எமக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வரலாறுக்கு மாசுபடியை வைத்தது கருப்பு புள்ளியை ஏற்படுத்தியது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்கிறோம் எனவே அல்லா பாதுகாத்தான் திரும்ப நல்ல நிலைமை எமக்கு வந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே சந்தேகங்கள் நீங்கி ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டுக் இந்த நிலைமையை நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மூத்தவர்கள் உளமாக்கல் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்போம் என்றால் இந்த நாட்டிலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிம்மதியாக சென்ற காலத்திலே உரிமைகளை பெற்று அதை தொடர்ந்து கையிலே வைத்துக் போக முடியும் இல்லை என்றால் எவ்வளவு பெரும் போராட்டத்தோடு சென்ற காலத்திலே உரிமைகள் எம்மைகளை அழந்து கொண்டிருக்கிறோம் உரிமைகள் எடுக்கவில்லை இருந்தவைகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே அன்புக்குரியவர்களே எப்பொழுது பண்போராடு அலைவசல்ல பண்பாடுகளை உலகத்திலே நாங்கள் செயல்படுத்துவோமோ நிச்சயமாக அதைக் கொண்டு ஒரு பாரிய வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் இதைத்தான் சொல்லு அரைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னல் மோமீன் ஒரு மோமீன் அவருடைய பண்பாடு அகலாக்கு நல்ல குணம் மக்களோடு சிரித்து பேசி அவர்களோடு நடந்து கொள்ள கூடிய ஈடுபட்டு நோபு குடிச்சு பண்பாடோடு நடந்து கொள்ளும் பொழுது அடைந்து கொள்கின்றான் என்பதைத்தான் சல்ல அல்லாஹூ அரைவ செல்லம் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே சொன்னார்கள் அரைவ செல்லம் மீதான் மீதான் தராச நாளைய கிராமத்தில் கணமாக்கூடிய சாமான் தான்ட நல்ல பண்பாடுகள் என்று சொல்லல்லாக அறிவுசலமர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் அதனால் அன்புக்குரியவர்களே எங்கள சகோதரர்களோடும் சில்லற பிரச்சினைகளுக்காக கோவித்துக் கொண்டு சண்டை பிடிச்சாம பண்பாடோடு அகலாக்கோடு நல்ல குணத்தோடு வேற்று அலத்தவர்கள் கடைகளுக்கு வந்தாலும் எங்க இருந்தாலும் நாங்கள் பண்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் அதுவும் விசேஷமாக முஸ்லீம் பெயரை ஒட்டியவர்கள் நான் ஆரம்பத்திலே சொல்லிக்காட்டிய போது சூரத்தோடு கூடியவர்கள் எம்முடைய சகோதரர்கள் அனைவரும் பாதையில போனாலும் சரி வாகாணத்தில் போனாலும் சரி பஸ்ஸுகளில் போனாலும் சரி வங்கிகளுக்கு போனாலும் சரி ஹாஸ்பிட்டல்களுக்கு போனாலும் சரி மருத்துவமனைகளுக்கு போனாலும் சரி எங்க இருந்தாலும் பக்கத்து வீட்டோடு நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி மிகவும் தூர சிந்தனையோடு மிகவும் ஜாக்குறதையாக விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே முன்னாலே தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது ஒரு சில எம்மை வைத்து எம்மை வைத்து சேறுபூச பார்ப்பார்கள் அவைகளை விட்டு எகு இதை கேட்க இந்த கொத்துபாவை கேட்கக்கூடிய தாய்மார்களும் உங்களோட குடும்பங்களுக்கு மாசு அறாது சேறுபூச பார்ப்பார்கள் இவை இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் இந்த கட்டத்திலே மிகவும் ஒழிப்பாக இருந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மிம்பரில் இருந்து இந்த கொத்துபா மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவுறுத்தலாக தருகிறோம் அன்புக்குரியவர்களே தேர்தல் வருகிறதே அது உங்களுடைய உரிமை உங்களுக்கு யாருக்கும் வாக்களிக்க முடியும் யாரும் அது தலையிட முடியாது அந்த உரிமையை நீங்கள் சரியாக முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக மற்றவர்களை குத்தி காட்டுவது அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இந்த நாட்டிலே அரசியல் மேடையில் ஏறக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரிதான் அதற்கு துணையாக செல்லக்கூடிய உதவியாளர்களாக இருந்தாலும் சரிதான் யாருமே ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் தனியொரு நாளைக்கு கபூரில் தூங்க போறோம் நாளை கமத்தில் அல்லாடத்தில் கேள்வி எனக்கு போறோம் உட்படுத்தப்பட போகிறோம் விசாரணை இருக்கிறது உலகத்தில் வா இங்கே மற்றவர்களுக்கு குத்து வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களுடைய உள்ளங்களை நோவிடுத்து உள்ளங்களை உடைத்து நாங்கள் இந்த தேர்தலுக்காக இந்த சொற்பொரு லாபத்துக்காக செயல்படுவோம் என்று சொல்லியிருந்தால் அல்லா இடத்திலே மாட்டிக்கொள்வோம் உட மனம் என்ன உண்ட கண்ணியம் என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் கௌபத்துல்லா உன்னை விட சிறந்ததுதான் ஒரு மூமையினுடைய மானம் மரியாதை என்று சொன்னார்கள் அன்புக்குரிய மேலான சகோதரர்களே அதனால கௌபத்துள்ளாவை இடித்து உடைத்து நுழைக்கி விடுவது அவ்வளோ பெரிய பாவத்துக்குரியதல்ல ஆனால் மூமியினுடைய உள்ளத்தை உடைப்பது அந்த கௌபத்துள்ளாவை உடைப்பதை விட பெரிய பாவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வழங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அரசியல்வாதிகளே அரசியல்வாதிகளுக்கு துணியாக இருக்கக்கூடியவர்களே அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களே மக்களே உங்கள் ஒவ்வொருவருக்குமாக புத்திமதியாகத்தான் என்ற கொத்துபாவை யாரையும் உங்களுடைய வாக்குகள் ஒரு சுதந்திரமானது யாருக்கும் உங்களுக்கு வாக்களிக்க முடியும் ஆனால் மற்றவர்களை நிதித்து மற்றவர்களுடைய உள்ளங்களை உடைத்து மற்றவர்களை சின்ன பின்னப்படுத்தி சிதறடிக்க வைத்து உள்ளங்களை நோவெடுத்துக் கொண்டு இந்த சொற்ப ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக அல்லா இடத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் தயாமத்திலே பயங்கரமான தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் எனவே உலகத்திலும் சோதனை அந்த சோதனை குடும்பங்களுக்கு மேற்பட்டு ஒரு பாலியல் இழப்பை அடைய வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவே தேர்தல் காலம் வருகிறது ஒருவர் தூசிக்காமல் கண்ணியமாக நடந்து கொண்டு அந்த தேர்தலை முன்னோக்க வேண்டும் சந்தைகள் பிரச்சினைகள் குழப்பங்களுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது விசேஷமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு செய்தி ஒரு பொய் செய்தியை அங்கே பிரசுரித்தனால ஒரு பாலிய சேலம் அந்த நாட்டிலே பெரும் புரளியாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இந்த வட்ஸ்அப்புகள் பாவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அன்புக்குரிய மாணவர்களே ஐடி பீல்டில் இருக்கக்கூடியவர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எம்முடைய செய்திகளை பொ பகிர்ந்து கொள்வது பற்றக்கூடாக தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வது இவைகளில் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் பெற்றார்களும் அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய உளமாக்களும் துறை சார்ந்தவர்களும் இதற்கு எம்முடைய வாரிபர்களுக்கு வழிகாட்டிமுடைய வாலிபர்களையும் இந்த கட்டங்களிலே பாதுகாத்துக் மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவர்கள் மாற்றமாக செயல்படுவதன் மூலமாக சமூகத்திற்குத்தான் பெரிய இழுக்கும் சேதமும் பாதிப்பும் ஏற்படும் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் இந்த கட்டத்திலே புரிந்து சென்ற காலத்திலே நல்ல பண்போடு வாழ்ந்தார்கள் பெரும்பான்மையோடு மிகவும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள் ஏராளமான உரிமைகளை பெற்றுக் அந்த நிலைமையை திரும்பவும் கட்டி எழுப்ப ஒவ்வொரு ஊர்களின் நிர்வாகிகளும் தாய்மார்களும் சகோதரர்களும் துறை சார்ந்தவர்களும் உளமாக்களும் ஒன்று சேர்ந்து மக்களிடத்தில் பண்பாடுகளை வளர்ப்பதற்கும் பெரும்பான்மையோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வதற்கும் நாம் ஒவ்வொருவரும் வழிகாட்டல்களை செய்து சமூகத்துக்கு நல்ல பெயர்களை ஏற்படுத்திக் கொள்ள வல்லவ நல்லா எம் அனைவருக்கும் பொருந்திக் கொள்வாயாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக நல்லவர்கள் பட்டியல சேர்த்துக் கொள்வாயாக எங்களை பண்பாடுகளை அகலாக்குகளை பெரும்பான்மை சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களைப் பற்றியும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் மற்ற மதத்தவர்களிடத்திலே ஏற்படுவதற்கும் பரஸ்தீன் நாட்டிலே நடைபெறக்கூடிய யுத்தத்தை ஒரு சுமூகமான நிலைமைக்கு ஏற்பாடு செய்வதாக மஸ்ஜிது அக்சாவை பாதுகாத்து தருவாயாக இழந்த உயிர்களுக்கு மேலான சொர்க்கத்தை நசிபாக்குவாயாக இழந்த சொத்துக்களை மூட்டிக் வாயாக விளந்த உயிர்களின் குடும்பங்களுக்கு பொறுமைய नसीபா குவாயாக இமக்கு எ더라க போராகூடியவர்களை விரட்டி அடித்து விடுவாயாக அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து விடுவாயாக ரப்பேமுடைய துாக்களை அங்கீகரிப்பாயாக કબूल செய்து கொள்வாயாக வாஹிரு தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் for more islamic lectures and useful information visit